அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்ற உலகு திருவள்ளுவெருமானின் திருவருளால் வெறுவந்த செய்யாமை என்ற அதிகாரத்தில் உள்ள குரட்பாக்களுக்கு இயன்றவரை நாம் பொருள் அறிந்து வருகிறோம் இதுவரை வெறுவந்த செய்யாமை என்கின்ற இந்த அதிகாரத்திலே ஐந்து குரட்பாக்களின் பொருளை ஓரளவு ஆராய்ந்து அறிந்திருக்கிறோம் இவ் அதிகாரத்தில் மூன்று முதல் ஏழு வரை உள்ள குரட்பாக்கள் ஒரே விஷயத்தை ஆணித்தரமாக பல்வேறு கோணங்களில் நமக்கு உபதேசித்துக் கொண்டிருக்கின்றன மக்களை கடுமையாக அளவுக்கு அதிகமாக தண்டித்து கடுஞ்சொல் கூறுகின்ற அரசன் அழிவான் அவனுடைய செல்வம் தேயும் வெறுவந்த செய்து ஒழுகும் வெங்கோல நாயின் ஒருவந்தம் ஒல்லைக்கடும் இறைக்கடியன் என்று உரைக்கும் வேந்தன் உரை கடுகி அருஞ்செவ்வி இன்னா முகத்தான் பெருஞ்செவ்வி பெய்கண்டன்னது உடைத்து இதே கருத்தைத்தான் இப்போ அடுத்த குரட்பா ஆறாவது குரட்பா இன்றைக்கு பார்க்க வேண்டிய குரட்பாவிலேயும் சொல்லுகிறார் கடுஞ்சொல்லன் கண் இளனாயின் நெடுஞ்செல்வம் நீடு இன்றி ஸ்ரீ வடிவேலு செட்டியார் அவர்களுடைய உரை கடுஞ்சொல்லையும் இரக்கமின்மையையும் உடைய அரசனுடைய செல்வம் விரைவில் அழியும் வேட்டங் கடுஞ்சொல் மிகுதண்டம் சூது பொருள் ஈட்டம் கல் காமமொடு ஏழு புறப்பொருள் வெண்பாமாலை பாடான் திணை அப்படிங்கிற நூல் வேட்டங் கடுஞ்சொல் மிகுதண்டம் சூது பொருள் ஈட்டம் காமமொடு ஏழு என்று சொல்லப்பட்ட சப்த விசனங்களுள் ஏழு துன்பங்களுள் மிகு மிகுதண்டத்தையும் இவர் வெறுவந்த செய்தலுள் அடக்கி கண்ணில நாயின் என்று உபதேசம் செய்தார் திரு வரதராஜன் அவர்களுடைய பொழிப்புரை கடுமையான சொல்லும் கருணையற்ற பார்வையும் உடைய அரசனுடைய பெருஞ்செல்வம் நீண்ட வளர்ச்சி பெறாமல் சிறிது சிறிதாக குறைந்து போய்விடும் விளக்கம் பார்க்கலாம் இனிய சொல்லும் கருணை பார்வையும் அரசனுடைய செல்வத்தை வளர்க்கும் குடிமக்கள் அரசன்பால் அன்பு கொண்டு அவனுடைய வளர்ச்சிக்கு பாடுபடுவார்கள் அவனுடைய செல்வம் வளரும் செல்வம் பலருக்கும் பயன்படும் கண்ணின்மை அப்படின்னா கருணையுள்ளம் இல்லாத தன்மை கண்ணற கண்ணின்று கண்ணறச் சொல்லினும் முன்னின்று பின்னோக்கா சொல் என்று புறங்கூறாமையில் பேசி பேசியிருப்பதை நாம் நினைவுபடுத்தி பார்க்கலாம் மனமிறங்கி இன்சொல் பேசாதவனுடைய செல்வம் அழியும் என்பதுதான் இங்கே கருத்து அந்த புறங்கூறாமை நூற்றி எண்பத்தி சொன்னேனே அதுக்கு பொருள் எதிரே நின்று இரக்கமின்றி கடுஞ்சொற்களை கூறினாலும் கூறலாம் ஒருவர் இல்லாத போது புறங்கூறக்கூடாதுன்னு அதுக்காக வேண்டி நேராக நின்று கடுமையாக பேசணும்னு அர்த்தம் இல்லை எப்போவுமே தர்மம் சூடாமணிங்கிற ஒரு தமிழ் நூலில் மண்குளிர் கொள்ள காக்கும் மரபு ஒழிந்து அரசர் தங்கள் விண்குளிர்கொள்ள ஓங்கும் வெண்குடை வெதும்புமாயின் கண்குளிர்கொள்ள பூக்கும் கடிக்கைய தடமும் காவும் தன்குளிர்கொள்ளுமேனும் தான் மிக வெதும்பும் அரசர்களுடைய வெண்கொற்ற குடையானது அதாவது விண்ணுலகமும் இன்பத்தை அடைவதற்கு காரணமாக விளங்குகின்ற வெண்கொற்ற குடையானது நிலவுலகம் இன்பம் அடையும் வண்ணம் காக்கும் நெறிமுறையின்று பிழன்று உயிர்களை வருத்தத் தொடங்குமானால் கண்களுக்கு மகிழ்ச்சியை தருகின்ற மலரும் மணம் வீசுகின்ற தடாகங்களும் பூஞ்சோலைகளும் இயல்பில் குளிர்ச்சியை கொண்டிருந்தாலும் மிகுந்த கொதிப்பை உடையவனவாக விளங்கும் அதாவது நல்ல சூழ்நிலை இருந்தாலும் நல்ல ஜனங்கள் இல்லைன்னா அந்த சூழ்நிலையினாலே இன்பம் இருக்க நல்ல தலைவன் இல்லைன்னு சொன்னால் அந்த சூழ்நிலையை நாம் சந்தோஷமாக அனுபவிக்க முடியாது ஆ நம்ம மனசும் நல்லா இருக்கணும் சூழ்நிலையும் அமைய வேண்டும் இவற்றையெல்லாம் வழி நடத்துகின்ற தலைவனும் நல்லவனாக இருக்க வேண்டும் அப்போதான் நமக்கு ஓரளவுக்கு மன சந்தோஷம் ஏற்படும் ஆக மண்குளிர்கொள்ள காக்கும் மரபு ஒழிந்து அரசர் தங்கள் விண்குளிர் உள்ள ஓங்கும் வெண்குடை வெதும்புமானால் கண்குளிர்கொள்ள பூக்கும் கடிக்கைய தடமும் காவும் கொல்லுமேனும் தான் மிக வெதும்பும் அன்றே ரொம்ப அழகான பாடல் இனி பதவரை பார்க்கலாம் கடுஞ்சொல்லன் கடுமையான சொற்களோடு கண்ணிலனாயின் கண்ணோட்டமும் இல்லாமல் இருப்பானே ஆனால் கண்ணோட்டம்னா தாட்சிணியம் நெடுஞ்செல்வம் நீண்ட காலம் உழைத்து அடையப்பட்ட செல்வமாக இருந்தாலும் நீடு விரைவில் ஆங்கே அப்பொழுதே கெடும் அழிந்து போகும் கடுமையான சொற்களோடு கண்ணோட்டமும் இல்லாமல் அதாவது ரொம்பவும் விட்டு கொடுக்கக்கூடாது அதே சமயம் விட்டு கொடுக்காமே இருக்கக்கூடாது அப்படி அதை மேனேஜ் பண்ணுறது அது பேர் தான் தாட்சிணயம்னு பேர் கண்ணோட்டமும் இல்லாமல் தமிழில் அதுக்கு கண்ணோட்டம்னு பேர் தாக்ஷிணயத்துக்கு கடுமையான சொற்களோடு கண்ணோட்டமும் இல்லாமல் இருப்பானே ஆனால் நீண்டகாலம் உழைத்து அடையப்பட்ட செல்வமாக இருந்தாலும் அப்பொழுதே அழிந்து போகும் என்பதுதான் குரட்பாவினுடைய பொருள் கடுஞ்சொல்லன் கண்ணில நெடுஞ்செல்வம் நீடு இன்றி ஆங்கேகடும் அனைவருக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துகள் வாழ்க வள்ளுவம் வளர்க மனிதநேயம் தேனி வேதபுரி பூஜ்ய ஸ்ரீ ஓம்காரானந்த மகா வள்ளுவம் என்ற தலைப்பிலான